பாடம் பதிமூன்று ஒரு பெண் எத்தனை ஆடைகளை அணிந்து தோழ வேண்டும் அவளுடைய உடல் முழுவதையும் மறைக்கும் ஒரே ஆடையை அணிந்தாலும் அது அவளுக்கு போதுமானது ஆகும் என எக்ரிமா கூறுகொண்டார்